பாடம் தொண்ணூற்றி இரண்டு கண்ணியம் பேணல் அமைதியாக இருத்தல் அல்லாஹுவின் அடியார்களான அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் அவர்களை அறிவெளிகள் சந்தித்தால் சலாம் என்று இவர்கள் கூறி ஒதுங்கிவிடுவார்கள் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம்